அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உடர் என்னும் மாத்திரையர் அல்லார் பயவா களர் அணையர் கல்லாதவர் திருவள்ளுவர் படிக்காதவர்கள் அதாவது தங்களுடைய அறிவை கல்வி கற்று பண்படுத்திக் கொள்ளாதவர்களை கடிந்து பேசுகிறார் எதற்காக தாய் தன் குழந்தையை கடிந்து கொள்வது போல குழந்தையினுடைய முன்னேற்றத்துக்காக தாய் தந்தையர் குழந்தையை கடிந்து கொள்கிறார்கள் அது நல்லது எந்த குழந்தையை கல்வியின் பொருட்டு தாய் தந்தையர் முயற்சி செய்து படிக்க வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த குழந்தைகளுக்கு எதிரிகள் என்று நம்முடைய சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே கற்காதவர்களை கடிந்து அவர்களை கர்க்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் வள்ளுவெருமான் கல்லாதவர் பயவா களரணையர் அதாவது சில நிலத்தில் எதுவுமே விதைக்க முடியாது அப்படி விதைச்சி எந்த விதமான பயனும் பெற முடியாதனால் அந்த நிலம் ஒன்றும் பயனற்ற நிலம் அது ஆக அது களர் நிலம் என்று சொல்லப்படும் ஆகவே இந்த பூமியில் அவர்களால் யாருக்கும் மரங்கள் செடிகொடிகள்னா பூமியில் வளர்ந்ததுன்னா அது மக்களுக்கு பயன்படும் மற்றவர்களுக்கு பயன்படும் விலங்குகளுக்கு பறவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நலந்தரும் எப்படி நிலமானது மரங்களை தோற்றுவிப்பதற்கு உதவி புரிந்து மரங்களின் மூலம் உலகத்திற்கு நிலமானது நன்மை செய்கிறதோ அப்படி கற்றவர்கள் தாங்களும் பிறருக்கு கற்பித்து உலகத்திற்கு நன்மை செய்வார்கள் ஆனால் கற்காதவர்கள் அவர்களுக்கும் பயன்பட மாட்டார்கள் பிறருக்கும் பயன்பட மாட்டார்கள் எனவே பயவாக களர் நிலத்தோடு ஒ ஒப்பிடப்படுகிறார்கள் கல்லாதவர்கள் அவர் பேருக்கு இந்த பூமிக்கு இருக்கிறார்கள் சொல்கிறாங்க இல்லையா தமிழில் ஒரு பழமொழி உண்டு சோத்துக்கு கேடு பூமிக்கு பாரம்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் ஆனால் அது உண்மைதான் இவங்களால் என்ன பிரயோஜனம் யாருக்கும் சமூகத்தில் பயன் இல்லைன்னா என்ன பயன் ஆகவே அவர்களுக்கு அதை உணர்த்தணும் அவர்களுக்கு நாம் புரிய வைக்கணும் கல்வியினுடைய அவசியத்தை புரிய வைக்கணும் அரசாங்கம் மக்களை எல்லாம் கல்வி கற்க தூண்டுகிறது ஆனாலும் சிலர் நாங்கள் கல்வி கற்க மாட்டோம் என்று கல்வி கற்க மறுக்கிறார்கள் ஒரு சாரார் அதனால தான் இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டி ஆக கல்லாதவர்கள் பயவாத எந்த பயனையும் தராத கலர் ஒப்பானவர்கள் உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் அவர்கள் பேருக்காகத்தான் இருக்கிறார்களே தவிர யாருக்கும் அவர்கள் பயன்பட மாட்டார்கள் என்று இதை சொல்லுகிறார் ஒரு மகான் சொன்னார் கல்வி மனிதனுக்கு அழகை கூட்டுகிறது கல்வி மனிதனுக்கு எப்பொழுதும் பாதுகாக்கப்பட்ட செல்வமாக இருக்கிறது கல்வி மனிதனுக்கு இன்பத்தையும் தருகிறது இன்ப பொருள்களையும் அதன் மூலம் இன்பத்தையும் தருகிறது புகழை தருகிறது கல்வியானது ஆசிரியருக்கும் உயர்ந்தது ஏனென்றால் ஆசிரியரே கல்வியினால்தான் சிறப்பு பெறுகிறார் வெளிநாடுகளுக்கு சென்றால் நமக்கு உறவினராக நம் கூட இருப்பது நாம் கற்ற கல்விதான் கல்விதான் கடவுளாகவே காணப்படுகிறது அறிவே கடவுள் ஆகவே கல்வியே கடவுள் என்கிறார் அந்த மகான் கல்வியைத்தான் அரச சபைகளில் பெரியோர்கள் போற்றி மதிக்கிறார்கள் கல்வி இல்லாதவன் விலங்குக்குச் சமம் விலங்கினையர்னு வள்ளுவர் சொல்றார் இல்லையா கல்வி இல்லாதவர்கள் விலங்குக்கு சமமாகிறார்கள் என்று ஒரு மகான் ஒரு பாடலிலே சொல்லி இருக்கிறார் ஆகவே கல்வியினுடைய பெருமையை பல கோணங்களிலே இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார் கல்விதான் கண்ணாக போற்றப்படும் உயிரோட்டத்தோட வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் கற்காதவரை பிணத்துக்கு ஒப்பு ஆனவர்கள் என்றும் சொல்லுவார் வள்ளுவர் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேங்கிறார் மாணிக்க வாசகர் ஆகவே ஒருபொழுதும் வாழ்வு தெரியார் கருதுபோடியும் அல்ல பல அப்படின்னு ஊழியல்லையும் சொல்லுவார் வள்ளுவர் வாழ்க்கை என்னென்னு தெரியாமல் என்னமோ பண்ணி கொண்டிருக்கிறார்களே அறிவை பயன்படுத்த மாட்டேன் என்கிறார்களே என்று பரிதாபப்படுகிறார் அதாவது மக்களுடைய இறக்கப்படுகிறார் மக்களுடைய செயல்களுக்கு திருவள்ளுவர் இறக்கப்படுகிறார் எனவே கல்வியை இடைவிடாது வற்புறுத்தி கொண்டிருக்கிற பகுதிகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் திருக்குற்பாக்களின் வாயிலாக இந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வியின் பெருமையை உணர்ந்து கல்வியை இடைவிடாது கற்போம் வாழ்நாள் முழுவதும் கற்போம் எல்லோரையும் கல்வி கற்க தூண்டுவோம் நம்முடைய பழங்கால இலக்கியங்களை வருகின்ற தலைமுறைகளுக்கு வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் எல்லோருடைய உள்ளத்திலும் வள்ளுவம் நிறைந்திருக்க வேண்டும் என்று வள்ளுவெருமானுடைய திருவடிகளை பற்றி இறைஞ்சுகிறேன் உளரென்னும் ஆத்திரையர் அல்லால் பயவா களர் கல்லாதவர் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி